कृष्णाय ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம்திமருஷோலோக்கே கஷ்டா கஷரூச்சோர उच्यते। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் அதாவது இதற்கு முதல் ஸ்லோகத்தில் எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் உணர்வாகிய என்னை சார்ந்துதான் உள்ளத்திலே எண்ணங்கள் எழுகின்றன நினைவாற்றல் செயல்படுகிறது அறிவாற்றல் செயல்படுகிறது மறதியும் செயல்படுகிறது என்றார் வேதங்கள் அனைத்தாலும் அறியப்பட வேண்டிய மெய்ப்பொருள் தூய உணர்வே ஆகும் என்றும் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான மரபு நெறியை உருவாக்கியவனும் உணர்வாகிய நானே என்னை சார்ந்தே அவைகள் நடக்கின்றன என்றும் அதை அறிந்து கொள்ளுகின்ற ஜீவனும் நானே என்றார் பகவான் இப்பொழுது இதுவரையிலும் சொல்லப்பட்ட சாஸ்திரத்தின் சாரம் இனியும் சொல்லப்படக்கூடிய சாஸ்திரத்தின் சாரத்தை இந்த ஸ்லோகத்திலே அடுத்த இரண்டு ஸ்லோகங்களிலே சுருக்கமாக உபதேசம் பண்ணுகிறார் இதனுடைய அடிப்படையில் தான் இந்த அத்தியாயத்திற்கு புருஷோத்தம யோகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம் துவாவிமௌருஷ் லோகே எப்படி படிக்கணும் இத லோகே இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இமௌ புருஷ் இந்த உலக வாழ்க்கையிலே இரண்டு புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார் அது என்ன கரச்ச அக்ஷர ஏவச்சர புருஷன் அக்ஷர புருஷன் என்று அவர்களுக்கு பெயர் எப்படின்னு அர்த்தம் புருஷன்கிற சப்தத்துக்கு உணர்வுன்னு அர்த்தம் இந்த உடலில் வெளிப்படுகின்ற எங்கும் நிறைந்த தூய உணர்வு என்று பொருள் ஆஹ் க்ஷர புருஷன் அக்ஷர புருஷன்னா என்ன அதையே அடுத்த வரியில் விளக்கி சொல்றார் அவர் சர்வாணி பூதானி க்ஷரா க்ஷர சர்வாணி பூதானிங்கிறத நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி படிக்கிறோம் சர்வாணி பூதானி எல்லா ஷரீரங்களும் உடல்களும் க்ஷரஹா ஜடப்பொருள்கள் சேதனப்பொருள்கள் எல்லாமே அதாவது உயிரை உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது அதாவது முற்றிலும் ஜடமாக இருப்பது அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஜடப்பொருள்கள் அறிவை வெளிப்படுத்தாத ஜடப்பொருள்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சர்வாணி பூதானி க்ஷரா அதாவது அழிகின்றவைகள் சர்வாணி பூதானி க்ஷரான்னு சொன்னா அனைத்து ஷரீரங்களும் அழியக்கூடியவை உடல்களெல்லாம் க்ஷரானா சாதாரணமாகவே அழிவதுன்னு தான் அர்த்தம் அப்படி படிக்கணும் கூட்டஸ்டகா அக்ஷரஹா இத்தி உச்சியதே இத்தீங்கிறது நம்ம சேர்த்துக்கிறோம் அதாவது இந்த உடலிலே வெளிப்படுகின்ற உணர்வு இதைத்தான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சிதாபாசன் அப்படின்லாம் சொல்கிறோம் அதாவது நிழல் உணர்வு ஆக உடல்கள் க்ஷரம் என்றும் நிழல் உணர்வு அக்ஷரம் என்றும் சொல்லப்படுகிறது அப்படின்னு அறிமுகப்படுத்துறார் ஆக கூட்டஸ்தகான்னு மாறாத அழியாத இந்த உடலிலே வெளிப்படுகின்ற கொல்லன் பட்டறையிலே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் அடித்து சரி பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய கம்பம் இருக்கிறதே அதற்கு பேர் கூட்டஸ்தன்னு பேர் சாதாரண கூட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அது அசையக்கூடாது ஆடக்கூடாது அதில் தான் பாத்திரத்தை வச்சு அதில் இருக்கிற ஒடுக்குகள் எல்லாம் சரி பண்ணுவார்கள் அதே இந்த உடம்புக்குள்ளே மாறாத தத்துவம் இருக்கிறது அதைத்தான் இங்கே அக்ரன் சொல்றார் அத்யத சித்தாந்தப்படி இது நிழல் உணர்வு இதுதான் ஜீவாத்மா உடல் கஷரம் என்றும் ஜீவாத்மா அக்ஷரம் என்றும் சொல்லப்படுகிறது இது உபாதிகளுடைய தன்மை ஆக அறிவை வெளிப்படுத்தாத சரீரங்கள் கஷரம் என்றும் அறிவை அல்லது உணர்வை அக்ஷரம் என்றும் சொல்லுகிறோம் என்பது கருத்து ஆக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே கஷரம் அக்ஷரம் என்று இரண்டு இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே இரண்டு புருஷர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கஷரம் என்றும் அக்ஷரம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அனைத்து ஷரீரங்களும் க்ஷரம் என்றும் அந்த ஷரீரங்களுக்குள்ளே வெளிப்படுகின்ற ஜீவ சைதன்யத்தை நிழல் உணர்வை அக்ஷரம் என்றும் சொல்லுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லி இருக்கார் அடுத்த ஸ்லோகத்துல மேலும் விளக்கம் சொல்லுவார் நாளைக்கு அதை படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் வேதபுரி ஓமகாரான அவர்களுடைய